தத்தமிழ் வணங்குமா போல் என்பதை கூட மீறி ஒருவர் வணங்காமல் இருக்கவே வணங்கினார் ஒரு பெரியவர் பெருமான இவர் வந்தார் இந்த திருக்கூட்டம் இருக்கிறது அப்படி வந்தவர் பார்க்கிறார் பார்த்த உடனே து வந்து அணையாது அங்க அத்தனை பேரும் பரவாயில்லோ யாரையும் பார்க்கல தான் தனக்கு எப்ப உள்ள இடம் கிடைக்குதோ உள்ள போலான்னு வச்சாங்க இந்த ஒரு விரல் என்று மட்டும் இப்படியே பார்த்தார் இவர் வந்தவர் அப்படியே வணங்காமல் அப்படியே ஒதுங்குறது அப்படி இப்படி ஒதுக்கு ஒதுங்குறது ஒதுங்கி ஒதுங்கியே வர்றாதான் தொழுது வந்து அணையாது ஆனாலும் அவருடைய உழல்லை தெரியணும் இல்ல உள் நிலை தெரியணுமில்ல ஒரு ஒருவாறு ஒதுங்கும் அங்கதான் அவருடைய மனநிலை வெறும் புறத்திலே அவர் வந்து கையெடுத்து வணங்கல ஆனா அப்படியே ஆடைய பிடிச்சுக்கிட்டார் அப்படி ஒதுங்கி வர்ற அது ஒதுங்கிறது உண்மையா உள்ளத்துல இடம் இருக்குதா இல்ல உள்ளம் என்ன சொல்லுது போய் வணங்கணும் சொல்லுது இன்னொரு பக்கத்தில் அந்த உள்ளம் என்ன சொல்லுகிறது எவ்வளவு பெரியவங்க அவங்க பக்கத்துல தகுதி இருக்குதா இப்படியே அருகதை இருக்குது என்ன யோகிதா இருக்குது என்று இந்த நெஞ்சானது அப்படி போய் வணங்கணும்னு நினைக்குது உனக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு சொல்லுது ஆதலால் ஒரு வாருங்கும் இந்த ஒருவாருங்கிறது அவ்வளவு அந்த பின்னல் நெஞ்சனுடைய அந்த ஒருமைப்பாடு பிளக்குது வருங்குது வருது ஒரு தொண்டன் யாரு சொன்னார் வன் தொண்டன் வன் தொண்டன் என இறைவனால் வலிமையாக ஆட்கொள்ளப்பட்டவன் வன் தொண்டன் இறைவனுக்கு வலிமை பேசி வந்ததுனால வன் தொண்டன் ரெண்டும் ஆமா வலியை வந்து ஆட்கொண்டதுனால வன் தொண்டன் இவர் வலிமை பேசவும் ஆட்கொண்ட வந்தாலும் கீழ்பாக்கத்தில் வைக்கணும் ரொம்ப அருமை என்று உரைப்ப வேற ஒண்ணு அவர்கள் பார்த்தார் இவ்வளவு அடியவர்களெல்லாம் இருக்கும் போது இவர் ஒரு அடியவராயிருந்து வந்து வணங்கிவாமல் ஒதுங்குறாரு சொல்லுவதுனால இவர் நமக்கு புறகு சொல்றது சின்ன பிள்ளை அந்த காலத்துல நீ சேர்த்தியா டூ டூ கேட்கும் அப்புறம் அது மாதிரி இந்த டூ மாதிரி புறகு என்று உரைப்பா ஒழுக்கமுடையாருக்கு ஒல்லாதே தீய வழிக்கும் வாயார் சுழல் பெருவள்ளவன் அல்லவா தீமையான ஒன்ற ஒரு சொல்லை அதை மறந்துட்டு மூச்சு வழுக்கியும் வாயார் சொல்லல் ஒழுக்கமுடையாருக்கு வல்லாதே கூடாதாச்சு சிவசிவ சிவசிவா அதனால ஒழுக்கமுடையார் ஆதலால் வழிக்கும் தம் வாயினால் பெற சொல்லார் ஆதலால் உரைப்ப மூணு முப்பொருள் உண்மைதானே பூரகு எங்களுக்கு இவர் அயலார் அயலார் என்று உரைப்ப தீவானுளால் பெருகா நின்ற பெரும் பேரு பெற்றார் வெள்ளி தெரியல் தடுத்தாள் கொண்ட புராணத்தில் அதனால இங்க வந்து என்ன விரல் மிண்டல் வரலாற்று இப்படி பிறகு என்று உரைத்தார் இந்த பெரியவர் விரல் மீண்டல் அப்படி சொன்னதுனால பெரிய பெரும்பேரு பெற்றார் இந்த விரல் மீண்டல் அப்படின்ட்டாரு ஆண்டு புரினாம் மீண்டும் கூடிய என்ன செய்தார் அதெல்லாம் ஒதுங்கியவர் ஒதுங்கி மீண்டும் பெருமானத்துல இந்த அரியவருக்கெல்லாம் ஆளாகின்றனால் என்ன ஆளோ என்று கேட்க அதுதான் முக்கியம் ஆகணும் என்று சொல்ல அவங்க பெருமை அடியா எப்படி தெரியும் அப்படியாப்பா தெரியாது உனக்கு பெருமயாள் தம்மை ஒப்பார் யார் இந்த அடிவங்க தெரியுமா தேவாசிரி மண்டபத்தில் இருக்கவங்க பெருமையாள் தம்மை ஒப்பார் அவங்களுடைய பெருமைக்கு ஓமை சொல்லவே முடியாது தமக்குத்தான் ஒப்புமை ஏன்னா தனக்கோமை இல்லாதான் செயல் எனவே இவர்களும் தமக்கோமை இல்லாதா ஆண்டவன் தனக்கோமை இல்லாதவன் எனவே அவனை சார்ந்திருக்கின்ற அடியவர்களும் தமுக்கோமை இல்லாதவர்கள் பெருமையால் தம்மை ஒப்பார் அப்படி என்ன சுவாமி நெஞ்சல வச்சிருக்காங்க பேணலால் எம்மை பெற்றார் இடையராது என்னையே எண்ணிக்கொண்டிருப்பதுனால என்னை அப்படியே வாங்கிட்டாங்க வாங்கிக்க முடியுமா தந்தது உன் தன்மை கொண்டது என் தன்னை தங்கரோ சதுர திருவாசம் வந்துடணும் தந்தது எனக்கு என்ன நீ வாங்கிக்கிட்ட மார்ச் முப்பத்தொன்னு பரவ கணக்கு பாக்குது சித்திர மாசம் அவர் தந்தாருமே நம்ம அவர் கொடுத்தார் சித்திர வைகாசி ஆணி எல்லாம் போச்சு கணக்கு முடிக்கிற காலம் கணக்கு பண்ணி பாக்குது இது இந்த ஒரு வருஷமா நீங்க என்னத்துல வந்தீங்க நான் என்ன வந்து உங்க உள்ளத்துல வச்சுக்கிட்டீங்க அதனால இந்த வரவு செலவு என்ன கரைக்கல ஆனந்தம் பெற்ற விடாம நீங்க எப்படி தங்குனீங்களோ அண்ணிலிருந்து நான் இன்பத்தை பெற்றுக் கொண்டிருக்கேன் ஏ சுவாமி இந்த மக்கள் நீங்க பெற்றதுனால என்ன சாமி கண்டிங்க யாரு நீ பெற்றது ஒன்று என்பால் பேலாது எம்மை பெற்றார் என்னையே நினால என்னையே பெற்றுக் கொண்டாங்க வாங்கி விட்டாங்க எம்மை பெற்றார் அருமையாம் நிலையில் நின்றார் அருமையாம் நிலை என்ன அருமை என்னங்க அருமைங்கிறது தெரியுது அருமையான நிலை அப்படின்னா தான் அது சொல்லியே இருக்க சுவாமி நீங்க என்ன விளக்கு சொல்லிவிட்டீங்க அருமையான நிலையில் என்றார் அருமையான நிலையில் என்றல் அருமை செயற்கறிய செய்வார் பெரியர் செயற்கறிய செய்கிறார் அங்க அருமை இந்த நிலை பிறரால் செயற்கறியவற்றை செய்கின்றவர்களால் என்ன செயற்கறியது இந்த பொறியடக்கம் என்பது எல்லாராலேயும் முடியாது ஒரு நென்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோ இந்த ஐந்து பொறிகளையும் அடக்குதல் என்பது செயற்கறைய செயல்களில் மிகச் சரியில் அந்த அருமையை அவர்கள் பெற்றவர்கள் அருமையாம் நிறையில் நின்றார் அன்பினால் இன்பம் மாறுவார் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து கொள்வதனாலையும் எல்லாருமா சேர்ந்து என்னிடத்தில் அன்பு செய்து கொள்வதனாலும் ாலும்பமில்லை என்று யாள் உலகை என்ன ஒருமையினார் ஒருமைப்பாடு ஒருமைப்பாடுங்கிறான் என்ன ஒருமைப்பாடு ஒன்னும் இல்லை ஒவ்வொரு எல்லாம் கோண புத்தி அதுல ஒருமைப்பாடு எங்க வர்றது ஒன்னாலும் இல்லை இங்க ஒருமை என்பது இந்த ஆன்மா ஆண்டவனோடு ஒருமைப்பட்டு நிற்பது ஒரு நெறிய மனம் வை அந்த ஒரு நிறைய மனம் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனமே ஒன்றும் ஒரு குறைவான கிடையாது எங்களிலும் சூரிய நாளை கிழக்க வச்சு மேற்க வந்த வடக்க வச்சு ஒரு பத்து நாள் ஆட்டம் போட மாட்டிருக்கா ஆட்டம் போட வந்து போட இல்ல எதுங்க வெள்ளம் இதெல்லாம் யார்தானே நீ படிச்சுக்கிட்டா தினமணி மேல் ஒன்றும் எல்லார் ஒரு குறைபாடு என்ற இருமையும் பெற்றார் இருமின இப்ப அவங்க வாடுகின்ற வாழுகின்ற பொழுது வானுரையும் தெய்வத்து அல்ல வானோருக்கு உயர்ந்த உலகம் போகும் அந்த நிலைமையை வச்சுருக்காங்க இந்த உலகத்துல வாழ்ந்தே அந்த உலகத்துக்கு போகு அறிவிப்பாடு உடையவர்கள் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவா என்று அவரை நீ வணங்கும்பா அவர் நீ போய் தேருப்பா என்று உள்ளே சொல்ற இங்க வெளியில் என்ன பண்ணது டூர் டூக்குது டூட்டு அப்படியே அதிகமா என்ன சாமிக்கு கோபம் என்ன சாமி கோபம் இங்க ஒரு போலியா ஆமா அவர் அடியவர் ஆமா நாம அடியவர் தான் இல்ல அதனால அவர்கிட்ட டூ விட்டுட்டுங்க இது இங்க டூர் அங்க அது இந்த பெரிய இந்த அறிவள் பெருமையும் உணர்ந்து காதலை கேட்டு பழுந்து கொண்டே இருக்கு சுவாமியும் அவர்கள் நான் எப்படி பாடுறது அப்படின்னா அப்படியாப்பா அந்த நர்தம் அடியும் அடியே அப்படி எங்கே அப்படி அப்படின்னார் அந்த அடியெடுத்து கொடுப்பது என்பது என்னன்னு இந்த அருளியல் உணர்வு அப்படியே தலைப்படைச் செய்யறது கூட மூடுங்க பாட்டு வந்து பெருமான் திருவருளே வாய்னால சில்லைவாள் அடியேன் இல்லாத அடியேன் அது பாட்டு பதினோரு பாட்டு ஆரூரன் ஆரூரில் அம்மானு மறக்கலவர் யார் யா இப்படி நீ அடியன் அடியேன்கிறாரு இந்த திருவாரூரில் இருக்கின்ற பெருமானுக்கு அடியவனாகிய யான் இவர்களுக்கெல்லாம் உரிமையை பற்றிவிட்டு இந்த உரிமையினால் தானே அது வந்தது யார் அந்த உரிமையை தந்தார்களோ அதை மறவாத நந்தியதனோடு கூட அம்மானுக்கு ஆளாயிருக்கிற நான் இவர்களுக்கெல்லாம் அடியேன் இவர்களுக்கெல்லாம் அடியேன் இவர்களுக்கெல்லாம் அடிய இதெல்லாம் தடுத்தாடு கொண்ட மிக அழகாக சொல்லப்பட்டுவிட்டது இங்க என்ன பண்ண உரைப்ப எப்படி பிடிக்கிறாரு வராம இருக்கணும் அந்த குற்றத்தை நம்ம ஐயாட்ட கத்துக்கணும் ஒரு எம்மி கூட வந்து இவருக்கு அப்படி பல சந்தர்ப்பம் வருது வந்தும் கூட அப்படியே எப்படி இப்படிலாம் மாத்துறாரு ரொம்ப அழகல்ல அதோட இந்த ஆறு ஊரன்னு ஆறு ஊர் அம்மானு காலின்னு பா அதனால்தான் ஒவ்வொரு சருக்க முடிவிலையும் சுந்தரருக்கு வணக்கம் அம்மான்னு கூட ஒண்ணு சொல்றது உண்டு தப்பா நினைக்கிறேன் கபர் பெருமான் கவி எல்லாராலும் பாராட்டத்திருந்தவர் நாமும் போற்றுகிறோம் இழுக்கில்லை ஆனா அவரை வந்து நன்றியுடன் நன்றெடுதலாக யாரை வைத்து பேசினார் ூர் சடையன்ர வைத்து பேசினார் சிறந்திருக்கீங்களா அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாழ்வாங்க பரதன் மண் கவிந்த இருவரும் கவரி பெற்ற அப்புறம் வெண்ணெய்மண் அதுல வெண்ணெய் வெண்ணிநல்லூர் சடையன் மரப கொடுப்பு வாங்கி வசிட்டியை பொழிந்தான் கொண்டு போய் தூக்கி வச்சு மறுக்கிறோமா மறுக்கலையே வெண்ணினோர் தடையன் கொடுப்ப வசித்தணியை பொழிந்தான் மவுளி தூக்கி வச்சுட்டான் யாரை திருவண்ணூர் தடைய வாழ்க வாழ்க்கை கொட்டார் குய்வுண்டாம் குய்வெல்லி தை நின்று கொண்டு மறு இப்படி சேர்க்கிறார் பக்கம் வருவோம் வருவோம் இவர் தம்மை ஆதரித்தும் அவனியில் வந்தவனுமாயிருக்கிற அனவாயரை கொடுத்தாரே உலகலாம் என்று அந்த அந்த உலகலாம் என்ற சொல்லை பல்வேறு இடங்களிலும் வைத்து இன்னும் சிறப்பாக முந்திய முதல் நடு இறுதியும் ஆனா என்று மூன்றிடத்தில் வைத்து போற்றின இனி தமக்கு மூலநூலாக கொடுத்த சுந்தரமுர் சுவாமிகளை தற்கந்தோடு வைத்து போட்டினார் அங்கே நன்றெறிதல் ஒன்று இங்கே நன்றியறிதல் மூன்று மறக்கலாமா மறக்கலாமா இருக்கிறது சொல்லக்கூடாத இருக்கிறது சொல்லக்கூடாத எனவே அனபாயனை பற்றி பதினோரு இடங்கள் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்த ராஜபெருமானுடைய திருவாக்கை மூன்றிடங்கள் இனி சுந்தர பெருமான் திருத்தொன்றத் தொகை தந்தமையினாலே அந்த பெருமானை ஒவ்வொரு இறுதியிலும் அவருக்கு வணக்கம் அவருக்கு வணக்கம் அவருக்கு வணக்கம் என்று சொல்லவேதான் எந்த விதத்திலும் சேக்கிழாருடைய திருத்தொண்ட புராணத்திற்கு இணையான ஒரு நூல் ஒரு காப்பியம் இல்லை நீ எப்படி வந்தாலும் சரி எந்த விதத்து வந்தாலும் சரி அழகா செய்திருக்க அங்கேயாவது என்ன அரசு நாலு அரசர்கள் ஒரு ராஜா அயோத்தியராஜா இன்னொன்னு காட்ராஜா புவன் இன்னொரு மலராஜா சுக்ரீவன் வாலி இன்னொன்னு இலங்கை ராஜா நாலு ராஜா எந்த ராஜா ஆரம் கண்டீகை ஆடையும் கந்தையே வாரம் ஈசன் பணியல தொந்திலா முருகா முருகா நல்ல வேலை இந்த சேர்க்கலாறுன்னு வைத்திருக்க பாட்டுக்கு வளர்த்துட்டு வரீங்க நம்ம சுவாமியவர்கள் விடாமல் இந்த பெரிய புராணம்லாம் சொல்லணும் சொல்லுவாங்க ஆனால் இப்போ ஓரளவு விழிப்பு இருக்கு இப்ப நல்ல பெரும்பாலானங்களில் நல்ல திருமுறை படிக்கணும் செயற்கலா பெரிய புராணம் ஒரு பெரிய புராணம் என்றே சொல்வதற்கு ஏதோ ஒன்று இருக்கு இந்த மாதிரி காலத்தில் சில இந்த சில சில இந்த மரபுகள் மாறி இங்கேயாவது பேசினா அது கஷ்டமா இருக்குது மூத்த கெடுத்து அது போயிடு தொண்டுதான் தலைமை சுந்தரமூர் சுவாமிகள் பெரிய பிராணத்துக்கு காப்பிய தலைவராக இருந்ததனால என்ன இழுக்கு வந்து இந்த தொண்ட தூக்கி வச்சதனால என்ன பெருசா பெரியவர் பெரியவர் தானே உண்மையா பாருங்க அவர் திருமலை அவர் ஒளிவடிவமாக இருந்து அப்படியே மேலே சென்றதை அங்க இருப்பவர் காண்போது இது என்ன ஒளிவடிவம் என்று சொன்ன உடனே அத கும்பரி கிளே அந்த ஒளிவடகுமா கேளாயோ அதன் கதை என்று ஆரம்பிக்கிறார் தடுத்தாடு கொண்டது மட்டும் வைத்து அவர் வைத்து பாடி இடையில ஏர்கோன் கலிக்காமல் வரலாற்றை நிறைவு செய்து மீண்டும் பாடி கலீர் திருவார் பிராணத்தில் கொண்டு போய் வைத்து அங்கு சில கருத்து ரெண்டு பேர் உறவு பாடி மீண்டும் வெள்ளை ஆணைச்சருக்கு நிறைவு பெற்றிருக்கிறார் முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனவர் காப்பிய தலைவர் சொன்ன என்ன போயிட்டது என்ன உயர்வு காண்கிறீர்கள் இது வரைக்கும் உண்டுங்கிறது உண்டு பெரும்பாலும் தருமா எனவே அணையாது ஒருவாறு ஒதுங்கும் வன் தொண்டன் என்று உரைப்ப அவர் வந்து அந்த ஒரே ஒரு சொல்லுதான் அவர் வேற எதுவும் சொல்லல எங்களுடைய கருத்துக்கு இவர் புறம்பு பெருகா நின்ற பெரும் வேறு பெற்றார் உடனே அந்த பெரிய பேறு பெற்றார் அவருடைய அந்த இதுக்கு வந்துட்டார் எங்கே வரலாறு அங்கே நாம் கருத்தாடு புராணத்தில் கண்டதனால மற்றும் பெற நின்றார் தேனார் மேரி சிலை வளைத்த அடியார் திருக்கூட்டம் பேணாதி ஏகும் பிரா நாம் தன்மை பிறைசூடி பூனாரவும் புனிந்தார்க்கும் புறகென்று மற்ற அவர்பால் கோனாருளை பெற்றார் மற்ற இனியார் பெருமை கூறுவார் இவரை மட்டுமா பிறகு என்றார் அப்படி ஏதோ கொஞ்சம் வெளியில வந்து பார்த்திருக்கார் உள்ளவர் போனார் போனதையும் பார்க்கிறார் அங்க உள்ளே பெருமானத்தை ஏதோ பேசுற மாறிப்பட்டது எப்ப அடியவரை ஒதுக்கினாரோ இவரும் எனக்கு பிறகு இந்த அடியவருக்கு அருள் செய்தால் இந்த புற்றிடம் கொண்டானும் இப்படி எல்லாம் சொன்னவர் அவருடைய அருளை பெற்றார் அருளை பெற்றார் ஞானம் நாம் உய்ய நம்பி சைவ நன்னெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பாட திருத்தொண்ட தொகை அவளாருமே சொன்னார் ஞானம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நன்னெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகையினால தமிழகம் மட்டுமா பெருமை இந்திய பெருநாட்டுக்கு மட்டுமா பெருமை ஆசியா கண்டத்துக்கு மட்டுமா பெருமை அகில உலகத்துக்கும் பெருமை ஏன் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியும் அடியே இந்திய நாட்டில் இருக்கிற எங்க திருவாரூர் இருக்கிற அப்படி புரியலையே அவன் எந்த நாட்டவனாயிருந்தாலும் சரி காலத்தவராயிருந்தாலும் சரி அவன் இறைவனுக்கு அறியவராயிருந்தால் அவரெல்லாம் அடி என் முடிமேலன என் முடிமேலன என்று சொன்ன அது பொதுநிலை சிறப்பா நாம் உய இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பிறந்தமேப்பா அந்த திருவாரூர் பக்கத்திலே யாருக்குமேப்பா நாம் உய அது மட்டுமல்ல நம்பி சைவ நன்னெறியின் சீலம் சைவ நன்னெறி என்ன சொல்லுகிறது மணினில் பிறந்தார் பெரும்பையன் மதிசூடும் அன்னலார் அடியார்தலை அப்துத்தல் அடியாருக்கு வணக்கம் பிறகு இறைவனை கண்ணினால் அவர் நல்விடா பொலிவு கண்டார்தல் உண்மையாமியனின் உலகம் முன் வருகன உரைப்பா சமயத்தை அவர் உரைச்சி பார்த்தாரு திருவள்ளுவர் பெருமிக்குமே சிறுமிக்கும் தத்தம் கருமையை கட்டளைக்கல் திருவள்ளுவர் அந்த உரைச்சி பார்த்த சைவசவனத்தினுடைய உண்மை அடியவனையும் ஆண்டவனையும் வணங்கி வாழ்தல் தான் என்பது உண்மையானால் இந்த எலும்பு பெண்ணாக எலும்பு எலும்பாக இருக்கின்ற உண்மையாமியனின் உலக உரைப்பார் ஆகவே அந்த இரண்டு நெறியும் போற்றின சுந்தரர் நம்பி சைவ நன்னெறியின் சீலம் எனவே அடியவரையும் ஆண்டவனையும் போற்றுகின்ற பெருமாள் ஒவ்வொரு பாட்டிலையும் ஆரூரன் அம்மானுக்கு ஆள்வா திருவாரூரில் இருக்கின்ற அன்பு கொள்ளுகின்ற அடியவன் இவர்களுக்கெல்லாம் அடியவன் இவர்களுக்கெல்லாம் அடியவன் என்று சொன்னார் எனவே ஆண்டவன் மீதும் அடியவர் மீதும் ஒருங்கு பணக்கம் செலுத்தினர் அதனால நம்பி சைவ நன்னெறியின் சீலம் எதை பாடினார் திருத்தொண்ட தொகை பதினோரு பாட்டு பதினோரு பாட்டும் ஒன்னு ஒரு விதமான தொண்டை வைத்தது பேசலாமே திருத்தொண்ட தொகையினு பாட்டே போது மடியாருக்கு மடியேதான் கண்டேன் அங்கே எனவும் அதோடு கூட அந்த திருநிலக்கண்ட ரெண்டும் வாழ்நாளே இருந்தது குயவராயிருந்து ஓடு கொடுத்ததுனால தான் இவரிடத்துல ஓடு கொடுத்தார் ஆமா ஒரு மறைவர்கிட்ட கொடுத்தார ஒரு அறத்த கட்ட கொடுத்தார ஒரு வெள்ளாளர்கிட்ட கொடுத்தார இவர் ஏன்னார் இந்த குயவராயிருந்த மட்பாந்தரம் செய்து கொடுத்ததுனாலதான் எல்லாருக்கும் நீ கொடுக்கிறியப்பா என்னதை வச்சுக்க பேசியதாயிற்று ஆனால் வாழ்நாளில் வந்த அந்த ஒரு கருத்து வெற்றுமைக்கு எது உரணாய் நின்றது தீண்டிவி ராயன் எம்மை திருநீல கண்டம் என்றார் அந்த ரெண்டு சொல்லையும் வைத்தார் ஆஹா திருநீல கண்டியே ஜாதியை திணிக்கல மட்பாண்டம் செய்து கொடுக்கிற தொழில் இருந்து மட்பாண்டம் செய்து கொடுத்த எல்லாத்துக்கும் ரெண்டு மூட்டை பருப்பு வச்சிருக்கா அவற்ற கோவனத்தை யார் மட்பாத்திரத்தை வந்து அடிவல் கூட அவர்கிட்ட மண்மாண்டி இன்றிமே ஆயிற்று இதே போலவருக்கு அடியேன் அங்கேயே நீங்க என்ன சொன்னீங்க ஏன் ஏன் பானர் எப்படிப்பட்ட பாணர் அருமையா வாங்கினார் மாத மடப்பேடியும் மாதர் மடப்பிடியும் அன்மதோ அதனால சொன்ன சொன்ன அடியேன் அங்க ஊர் பெயரே உடல்ல ஊர் பெயர் உடல் இங்கயாவது அங்க வெறும் இனத்தை இனத்தை குறித்து இறங்கப்பட்ட வேறு ஏதாவது இனத்தை குறித்து சொல்றார பாக்கணும் இயற்பைக்கு அடியேன் இளையாந்தன் குடிமாரும் அடியேன் வெள்ளுமா அள்ளிமன் முல்லையன் இனத்தை எங்கயாவது சொன்னாரா வேற எங்கயாவது சொன்ன மாதிரி படல சொல்ல வேண்டிய இந்தியம சொன்னார் பொது மற்ற பெரும் தென்னவனாய் உலகாண்ட யாரு தென்னவனாய் உலகாண்ட செங்கனானுக்கு அடியேன் ஏன் அவர் காலத்தில் எப்போ உலகாண்ட இறந்த காலம் இது காக்கின்ற நிகழ்காலம் திருத்தொண்ட கோவில் இல்லையே என்னாத இயற்பைக்கு எதை இல்லையே என்னாத விரிவுரை தந்தார் நம்ம இவர் இப்ப கேட்கறான் பையன் ஐயா இந்த இல்லையே என்னாத இயற்பையினாரு எதை இல்லையே எதுவும் இல்லை எதுவும் விளங்கல எழுதினார் விளக்க உரை ஜெயிக்கிறார் யாதும் ஒன்றும் என் பக்கல் உண்டாயின் அது அடியவர் உடைமை வெறிவுரை இல்ல விரிவுரை இல்ல இல்லை கேட்டா எந்த ஒன்றும் அவற்றை இருந்தது நம்ம பி கிச்செடி தான் கிச்சடி தான் இதுக்கு ஒரே எழுதுறான் இது எல்லாரும் இயற்பைக்கும் அடியேன் அடியேன் என்று தான் சொல்லுவாங்க நீங்க யாதும் ஒன்றும் எண்பக்கல் உண்டாயின் அது அடியவர் உடவை அப்ப எந்த ஒன்றும் இவரிடத்துல மட்டும் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் முக்கியம் அது எதுவா இருந்தாலும் இல்லையே என்ன ஏற்பகையா சொன்னாரளக்கு தந்தார் தந்தார் என்னமோ ரொம்ப செய்தார் இது கூட ஒரு அருமை எல்லா இலக்கியங்களும் காப்பியங்கள் காப்பியங்கள் காப்பியா அந்த வரலாற்றை சொல்லிட்டு ஆனால் வரலாற்றுக்கு வரலாறாய் இது மாதிரி சில அரிய கருத்துக்களுக்கு உரைக்கு உரையாயிருந்தது இங்குதான் செவி சொன்ன என் சாமி ஆண்டவன் உறுப்புல கங்கை இருக்குது தலை இருக்குது பிற இருக்குது நெற்றிக்கன்று இருக்குது திருக்கரங்கள் இருக்குது சொல்லாம ஏன் எடுத்தோனே தோருடைய செவி சொல்லுங்க எத்தனை கிச்சடியை கொண்டாந்து எடுத்துனாலும் தோளுடைய செவியன் என்று ஏன் சொன்னாரு திருமுறையில் இருக்குது ஏழாம் நூற்றாண்டு கிச்சடி ஆச்சேன்னு கேட்டேன் அவ்வளவுதான் அதுக்கு வேணும் ஒரே கேளுங்க தோடு தோடு உடைய உடைய செவியன் காதினி உடையவன் எங்க ஊர் உடையவன் செவிங்கிறது காதுன்னு சொல்லி விட்டான் நோபல் படிச்சு கொடுங்க செவிங்கிறது காதை உடையவன் சொல்லிவிட்டுமே உலகன்னு சொல்லிட்டுமே என்ன சொன்னார்றை முதல்டி அந்த என்பது என்ன தொடங்க எப்படி தொடங்குது தோங்குது அந்த எந்த எழுத்தினுடைய கூட்டு பிளஸ் ஓ பிளஸ் ஓ